நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக வெந்திரபுகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சாண்ட்விச் ஹயர்லாந்து என அழைக்கப்படும் தீவு ஹவாய் தீவு இரண்டு சர்வதேச நீதிமன்றம் பதினைந்து நீதிபதிகளை கொண்டுள்ளது மூன்று ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக பெரிய நாடு கெய்ரோ இனி இன்றைய கேள்விகள் ஒன்று திடீர் திடீர் என தோன்றி மறையும் நட்சத்திரங்களுக்கு என்னவென்று பெயர் இரண்டு புகையின்றி எரியும் பொருள் எது மூன்று அமிலங்களின் அரசன் என அழைக்கப்படும் அமிலம் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்